محمدا أحمد عبده ورسوله. صلى الله மோலான بسم الله الرحمن الرحيم لَن يَنَالَ اللَّهَ لُحُومُهَا وَلَا دِمَاؤُهَا وَلَا دِمَاؤُهَا وَلَا كِن يَنَالُهُ التَّقْوَى مِنْكُمْ صدق الله العظيم عن عائشة رضي الله تعالى عنها قالت قال رسول الله صلى الله عليه وسلم رواه من من مسلم صدق رسول الله صلی اللہ علیہ وسلم او كما قال அண்ட சராசரங்களையும் படைத்து பரிபாலித்து போஷித்து பாதுகாத்து கொண்டிருக்க கூடிய அவர்கள் மீதிலும் அந்த நபிகள் நாயகம் அலஹி வசல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைய தங்களுடைய வாழ்க்கையில் முழுமையான முறையில் எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள் தாபி தபியல் சுகதாக்கள் சாலிண்கள் நல்லோர்கள் அனைவர்கள் மீதும் கையாமத்துடைய நாள் வரைக்கும் அவரை பின்பற்றி வாழக்கூடிய வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு மீனான ஆண்கள் பெண்கள் மீதும் உண்டாகட்டும் புனிதமான ஜும்மாவுக்கு சமூகம் தந்திருக்கும் அல்லாஹு நல்லடி யார்களே அல்லாஹுக்கு சுபகான ஹோத்தா எந்த விடயங்களை செய்யுமாறு ஏவிருக்கிறானோ அந்த விடயங்களை முடியுமான அளவு எடுத்து நடக்குமாறும் எந்த விடயங்களை செய்ய வேண்டாம் என்பதா அல்லாஹுக்கு சுபகான ஹோத்தா தடுத்திருக்கிறானோ அவைகளை விட்டு முற்றும் முழுதும் நூத்துக்கு நூறும் தூரமாக இருக்குமாறும் முதலாவதாக எனக்கும் அதற்கு பின்னால் அவங்களுக்கும் தக்குவாவை கொண்டு வசிய செய்து கொள்கின்றேன் கண்ணியமிக்கலே கணவான்களே சகோதர்களே நண்பர்களே அல்லாஹூ ஜல்ல ஜலாலு அம்மனவாலு ஒரு கண்ணியமான ஒரு சங்கையான மாதம் துல் ஹிஜாவுடைய மாதத்துல சிறப்பிக்கப்பட்ட முதல் பத்து நாட்கள்ல ஏழாவது தினத்துல காலடி எடுத்து வைக்க கூடிய பாக்கியத்தை இந்த முதல் பத்து நாட்களுடைய சிறப்பு அல்லாஹூ இடத்துல எவ்வளவு சிறப்பானது என்பத ரொம்ப சுருக்கமாக ஒரு வார்த்தையில சொன்னாங்க மாமின் ஐயாமின் அஹபு அலஹுஜா சொல்லி காட்டினாங்க நபிசல்லாஹு அலேஹி வசல்ல அல்லாவுக்கு செய்யப்படக்கூடிய அமல்ல இபாதத்துக்கள்ல ஆக விருப்பமான அமல்கள் இபாதத்துக்கள் துல் ஐஜாவுடைய முதல் பத்து நாட்கள்ல செய்யப்படக்கூடிய அமல் இபாதத்துக்கள் என்பதாக நபி அல்லாஹூ அலஹி வசல்ல விலகப்படுத்திட்டு தொடர்ச்சியாக சொல்லி காட்டினாங்க நாட்கள்ல யாரு ஒரு நாள் ஒரு நாள் நோன்பு பிடிச்சா ஒரு வருஷம் நோன்பு பிடிச்ச கூலி அல்லாஹ் கொடுக்கிறார் அதே போல விக்கையாக்குள்ள லைலத்தின் விகையாமி லைலத்தில் கதிர் ஒவ்வொரு நாளும் இரவுல யாரெல்லாம் நின்று வணங்குறாங்களோ ஒரு இரவுக்கு பகரமாக அல்லாஹு தால லைலத்து கதருடைய இரவுல நின்று வணங்கிய கூலிய அல்லாஹு தாலா கொடுக்கிறான் என்பதாக நபிசல்ல அல்லாஹு அலேஹி வசல்ல விளங்கப்படுத்தினார் அல்லாக இந்த வார்த்தையிலும் அல்லாஹு இடத்தில் எவ்வளவு கண்ணியமான நாட்கள் எவ்வளவு அந்த சிறந்த நாட்கள்ல தான் காலடி எடுத்து வைக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹூ தாலா சந்திக்கிறான் எனவே மீதமாக இருக்கக்கூடிய நாட்களையும் பூர்த்தியாக முதல் பத்து நாட்கள் பத்து நாட்கள பூர்த்தியாக அடையக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹுத்தாலா விரும்பக்கூடிய அமல்களை செய்யக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹு தாலா நம் அனைவர்களுக்கும் வழங்குவானாக கண்ணியமிக்க அல்லாஹவி நல்லடியார்களே அருமையானவர்களே அதே போல இந்த முதலாவது பத்து நாள் துல் ஹைஜாவுடைய முதல் பத்து நாட்கள் ஒரு விசேட தினத்தை தான் நாங்கள் எல்லாரும் இப்ப முன்னோக்கி கொண்டிருக்கிறோம் துல் ஹைஜாவுடைய ஒன்பதாவது நாள் அரப்பாவுடைய தினம் இந்த நாட்டில ஞாயிற்று கிழமை அரப்பாவுடைய தினத்தை முஸ்லிம்கள் கொண்டாட இருக்கிறார்கள் கண்ணியமிக்க அல்லாஹவி நல்லடியார்களே அருமையானவர்களே இஸ்லாத்துடைய பார்வையில மிக முக்கியமான ஒரு தினம் அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது முந்தின ஒரு வருஷம் பாவத்துடைய பரிகாரம் பிந்தின ஒரு வருஷம் பாவத்துக்கு பரிகாரம் என்பதாக நபி சொல்லல்லாஹு அலைவ செல்லமோங்க ரெண்டு வருஷம் பாவத்துடைய பரிகாரமாக அந்த ஒன்பதாவது நாள் நோன்பு ஒவ்வொரு மனிதர்களுக்கும் மாறும் கண்ணியமிக்க அல்லாஹி நல்லடி யாரே அருமையானவர்களே எனவே அந்த ஒன்பதாவது தினத்தை முடியுமான அளவுக்கு எவ்வளவு கண்ணியப்படுத்த முடியுமோ எவ்வளவு சிறப்பாக்க முடியுமோ எவ்வளவு அமல்கள் செய்ய முடியுமோ முடியுமான ஆள்கள் ஏழுமான முட்டும் அந்த ஒன்பதாவது தினத்தை நோன்போட கடத்திரத்துக்கு நாங்க முயற்சி செய்து கொள்ளுவோம் கணியமிக்க நல்லடியார்களே அருமையானவர்களே அதே போல அரப்பாவுடைய தினம் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் ஒவ்வொருத்தருடைய உள்ளத்திலேயும் பெரிய ஒரு மிஸ் தவறான ஒரு புரிதல் ஒன்று ஒவ்வொரு மனிதர்களும் யோசிக்கிறாங்க அந்த அரப்பாவுடைய தினம் இருக்குது அந்த அரப்பாவுடைய தினம் ஒன்று கூட கூடிய நாள் தான் தினம் என்பதாக ஒவ்வொருத்தரும் யோசிச்சு கொண்டே கண்ணியமிடி ஆறுகளே அரப்பாவுடைய ஒன்று கூட கூடிய நாள் அல்ல அரப்பா அரப்பாவுடைய நாள் என்றதாலதான் ஹஜ்ஜாஜிகள் ஒன்று கூடுறாங்க நாங்க விளங்கி வச்சிருக்கிறோம் அவங்க ஒன்று கூடுறதால நாங்க இந்த அரப்பாவை அடைகிறோம் என்று சொல்லி அது நாங்க சரியான முறையில விளங்கிக் கொள்ளணும் அரப்பாவுடைய நாள் ஒன்பதாவது தினம் ஒன்பதாவது நாள் என்றாலதான் அங்க ஹஜ் அரப்பால ஒன்று கூடுறாங்க எனவே கண்ணியமிக்க நல்லடியார்களே அருமையானவர்களே அறப்பாவை நாங்க தெளிவாக உள்ளத்தை எடுக்கணும் என்றா இந்த அறப்பாவுடைய தினத்துடைய சிறப்பு விளங்கணும் என்றா முதலாவது அறப்பாயா என்னன்னு நாங்க தெரிஞ்சு கொள்ளணும் அதிகமானவங்களுக்கு அறப்பாண்டா என்னென்றே தெரியாது அரப்பாவுக்கு சிறப்பு கழிக்குதா அரப்பாண்ட பெயர் ஏன் உருவாகிச்சு அல்லாஹுக்கு ஏன் அரப்பாண்ட பெயர் அறிஞ்சிகொள்றது அல்லாஹவி நல்லடியார்களே மூணு விதமான சம்பவங்கள் ரொம்ப சுருக்கமாக விளங்கப்படுத்தா உலமாக்கல் எழுதி வைக்கிறாங்க மூணு காரணங்கள் இந்த மூணு காரணங்களை கொண்டுதான் அரப்பாவுக்கு அல்லா அரப்பா என்பதாக பெயர் வைத்தான் அதுல முதலாவது காரணம் எழுதுறாங்க அவங்களுடைய அல்லாஹு துனியால தூக்கி வீசினானே சொருக்கத்திலிருந்து அப்படியே தூக்கி போட்டானே துனியால இவங்க ரெண்டு பேரும் பல காலங்கள் பாவ மன்னிப்புக்கு பின்னால ரெண்டு பேரும் சந்திச்ச இடம் தான் அறப்பான்பதாக செல்ல உள்ள மக்கள் இதுதான் முதலாவது காரணம் இரண்டாவது உலமாக்கல் எழுதுறாங்க இப்ராஹிம் அலிஹி சலாத்து வசலாத்துடைய காலத்துல ஹஜ் எல்லா சட்ட திட்டத்தையும் ஜிப்ராஹி அலிஹாம் வந்து நேரடியா படிச்சு கொடுத்தாங்க கடைசியாக அரப்பாவுடைய எல்லா அமல்களையும் படிச்சு கொடுத்ததுக்கு பின்னால அந்த அரப்பாவுடைய இடத்துல வச்சு இப்ராஹிம் அலி சலாத்து வசலாத்துக்கு ஜிப்ரில் அலிசலாம் கேட்டாங்க இப்ராஹிம் இப்ராஹிம் நீங்க எல்லாம் நான் சொன்னதெல்லாம் விளங்கி கொண்டீங்களா இப்ராஹிம் அலிஸ்வலாம் பதில் சொன்னாங்க அறத்து அரப்து நான் விளங்கி கொண்டன் விளங்கி கொண்டன் இதனால தான் அந்த இடத்துக்கு அறப்பா என்பதாக பேர் வந்திச்சு என்பதாக இன்னும் ஒரு கூட்டம் இன்னும் சில உலமாக்கல் பதிவு செஞ்சுக்கிறாங்க இந்த அரப்பாவுடைய மைதானத்துக்கு ஏன் அல்ல எப்படி வச்சிருக்கிறான்டா உளமாக்கல் காரணம் சொல்றாங்க வருடா வருடம் பெரியோரு கூட்டம் அஜாஜிகளுடைய ஒரு பெரியோரு கூட்டம் சேர்றாங்க அறிமுகமே இல்லாத எவ்வளவு பேருடைய முகம் அந்த இடத்துல சந்திக்கப்படுவதே ஒத்தரொத்தர் அறிமுகமாகிக் கொள்றாங்களே அந்த அறிமுகமாக இடத்தாலதான் இந்த இடத்துக்கு அரபா என்பதாக பெயர் வந்து என்பதாக இன்னும் சில உலமாக்கல்கள் அங்கப்படுத்துறாங்க இது எப்படியாக இருந்தாலும் கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே அருமையான இஸ்லாமிய சகோதரர்களே அறப்பா என்று செல்லக்கூடிய தினம் அரப்பா என்று செல்லக்கூடிய இடம் அது இஸ்லாமத்தில் கண்ணியப்படுத்தப்பட வேண்டிய இடமும் தான் தினமும் தான் அதுல எந்த சந்தேகமும் கிடையாது பல ஆச்சரியங்கள் இந்த அரப்பாவுடைய மைதானத்தில் உள்ளடங்கப்பட்டிருக்கு கொஞ்சம் எங்களுடைய சிந்தனையால நாங்கள் கொஞ்சம் சிந்திப்போம் எவ்வளவு பெரிய ஆச்சரியம் இந்த அரப்பாவுடைய மைதானத்தில் என்னையல்லாகுணியார்களே சுமாராக ஒரே தடவேல முப்பது லட்சம் மக்கள் வருஷா வருஷம் தவறாமலை ஒன்று கூடுறாங்க ஒரு இடத்துல வேற ஏதாவது ஒரு மதஸ்தலத்துல இல்லாட்டி சமய வழிபாட்டு தலத்துல முப்பது லட்சம் பேர் வருஷா வருஷம் ஒன்று கூடுற ஒரு வரலாறு இருக்குதா ஒரு காலமும் கிடையாது முப்பது லட்சம் பேர் ஒன்று கூடுற மாதிரி ஏதாவது ஒரு நிகழ்வு இருக்குதா ஒரு காலமும் கிடையாது ஒரு வருஷம் செஞ்சா இன்னொரு வருஷம் மிஸ் ஆகும் ஒரு வருஷம் நடந்தா இன்னொரு வருஷம் முன்ன பின் ஆகும் ஆனா தவறாம அந்த காலம் தொடக்கம் இந்த காலம் வரைக்கும் அந்த காபா என்று செல்லக்கூடிய இடம் அதே போல மக்கா நகரம் மதீன நகரம் இந்த இடங்கள் எல்லாம் ஒரு மனிதன் சரி இல்லாத வரலாறுகள் கிடையாது கண்ணியமிாகுவி நல்லடியார்களே அருமையானவர்களே உலகத்தில இருக்கக்கூடிய எல்லா நாடுகள்ல இருந்தும் ஒரே தடவேல எந்த விதமான பாகுபாடும் இல்லாம ஒரே உடுப்புல ஒன்று சேர்ற இடம் சுபகானம்ல நான் இந்த நாட்டுக்காரன் எனக்கு இந்த உடு போகணும் நான் இவ்வளவு வசதி படைத்தவன் எனக்கு இந்த உடு போகணும் அப்படி யாருக்கும் சொல்ல இந்த நாட்டுக்காரனா இருந்தாலும் பிரச்சனை இல்ல எவ்வளவு பெரிய வசதி படைத்தவனாயிருந்தாலும் பிரச்சனை இல்ல ஒரே தடவேல ஒரே ஆடேல தான் அந்த இடத்துல ஒன்று கூட அல்லாஹுடைய நியதி இது கண்ணியமிக்க அல்லாஹுவி நல்லே அருமையானவர்களே சின்ன பச்சிலம் குழந்தைகள் தொடக்கம் மீசை முளைத்து ஆரம்பிக்கப்பட்ட அந்த வாலிபர்கள் வரைக்கும் முடி நரை தள்ளாடக்கூடிய வயோதிபர்கள் எல்லாத்தையும் தடவையில அந்த இடத்துல காணேலும் உண்மையான மக்கள் வெள்ளம் மக்கள் வெள்ளம் என்று சொல்றாங்களே உண்மையான மக்கள் வெள்ளத்தை ஒரு மனித நேரடியாக பார்க்கணுமா போங்க அரப்பாவுடைய மைதானத்துக்கு ஒரு தேன் கூட்டுல தேன் பூச்சிகளை எப்படி மொச்சு கொண்டு ஈக்குமோ எப்படி அப்படி அத காத்து கொண்டு ஈக்குமோ தேன அதை போல ஒரு காட்சியை பார்க்கலும் உண்மையான மக்கள் வெள்ளத்தை காணேலும் அந்த இடத்துல தான் சும்மா ஒன்று இருநூறு பேர் கூட்டினதால இது மக்கள் வெல்ல வேண்டுறல்ல மக்கள் வெள்ளத்தை நாங்க போகணும் கண்ணியமிக்க நல்லடியார்களே அருமையானவர்களே ஆனா ஆச்சரியம் என்ன தெரியுமா முப்பது லட்சம் பேர் ஒரே தடவையில ஒரே இடத்துல கூடினாலும் அந்த இடத்துல ஒரு பிரச்சனை கிடையாது ஒரு சண்ட சச்சரவு கிடையாது ஒரு அசம்பாவிதமான சம்பவம் கிடையாது ஒரு தூசண வார்த்தை கிடையாது கண்ணியமிக்கார்களே தேவை இல்லாத ஒரு சீண்டல் ஒரு தூண்டல் அந்த இடத்துல கிடையாது எ வாயிலும் ஒரே வார்த்தை மட்டும்தான் எல்லாத்துடைய மூலையிலையும் ஒரே சிந்தனை அல்லா என்று ஒரே சிந்தனை மட்டும்தான் கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடி எந்த இடங்கள்ல இப்படி இருக்கும் நாங்க இதெல்லாம் யோசிக்கோனும் இதெல்லாம் நாங்க சிந்திக்க கடமைப்பட்டீங்கண்ணியமிக்கவர்களே எண்ணியத்துக்குரிய அல்லாஹவி நல்லடியார்களே அருமையானவர்களே அரப்பாவுடைய மைதானம் எங்களுக்கு உணர்த்தக்கூடிய பாடம் என்ன தெரியுமா நாங்க அதுல இருந்து படிக்க வேண்டிய பாடம் என்ன தெரியுமா உலகத்தில் எவ்வளவு பெரிய மனிதனா வாழ்ந்தாலும் எவ்வளவு பெரிய நிலைமையில ஒரு மனிதன் வாழ்ந்தாலும் எவ்வளவு பெரிய ஆட்சி அதிகாரத்துல வாழ்ந்தாலும் எவ்வளவு பெரிய பட்டம் பதவியில் ஒரு மனிதன் வாழ்ந்தாலும் அரப்பாவுடைய மைதானம் ஹஜ்ஜு கடமை உம்ராவுடைய கடமை என்று வந்துட்டா முன்னால நாங்க எல்லாரும் சமம் என்று நிரூபிக்கிற ஒரு பெரிய ஒரு கடமை அது எவ்வளோ பெரிய வசதி படைத்தவனுக்கும் அவன் அவனுடைய வசதிக்கு ஏத்த மாதிரி அந்த இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணேலா நான் இப்படிதான் நீப்பன் அப்படி தான் நீப்பன் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளி ஒன்றும் கிடையாது அல்லாட பார்வேல் எல்லாம் சமம் அல்லாட பார்வேல் எல்லாம் உண்டு இது அறப்பாவுடைய மைதானம் எங்களுக்கு உணர்த்தது கண்ணியமி கல்லாகவி நல்லடி யார்களே வளமையாக வருடம் முழுக்க காலியாக இருக்கக்கூடிய அந்த இடம் ஒன்பது நாள் ஒரு எட்டு இருந்து அடிமைகளுடைய நகரம் உருவாகுது என்றா முப்பது லட்சம் பேர் கொண்ட ஒரு சின்ன சிட்டி ஒரு நகரம் அடிமைகளுடைய நகரம் எல்லாம் ஒரே உடுப்புல சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் எப்படி இருக்கும் அந்த காட்சி சுபகானம்லா என்னையமிக்க அல்லாஹு நல்லடி யார்களே அருமையானவர்களே அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருடைய உள்ளத்திலே தன்னுடைய குடும்பத்தை விட்டு தன்னுடைய ஊட்ட விட்டு தன்னுடைய சொத்து செல்வத்தை விட்டு தன்னுடைய பிள்ளைகளை விட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து அவங்க பயணம் சொல்லிட்டு வாரத ஐந்தாலும் நான் பயித்து வாரன் என்று சொல்றல்ல நான் போறேன் என்பதாக சொல்லி வீட்டிலேந்து வெளிக்கிளம்பி ஒரே வார்த்தையில வாரான யாரா நான் உண்ட இடத்துல ஆஜராகி தன்றப்பே இந்த வார்த்தையோட ஒன்று இதுதான் இந்த மட்டும் இல்ல வந்து நரகத்தில் இருந்து அதிகமான மக்களை விடுதலை செய்யற அதிகமான மக்கள் விடுதலை செய்றாங்க ஹதீஸ்ல வருவது இந்த நாள் நகத்திலந்து விடுதலை செய்ய பண்றதில்ல அந்த அளவுக்கு அதிகமான மக்கள் விடுதலை செய்ய பண்றாங்க அதுக்கு பின்னால தெரியுமா யறாங்க தெரியுமா நீங்க அறிஞ்சு கொண்டு சொல்லுவாங்க அல்லாஹு தால சொல்லுவான் மலக்குமார்களை பார்த்து பயக்கூலுமா இங்க இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான மக்கள் கையேந்தி என்ன கேட்டாலும் அவளுக்கு நான் வாழ்க்கையில கொடுப்பேன் சுபானந்தா கண்ணியமிக்கு அல்லாகவி நல்லடி ஆறுகளே அருமையானவர்களே அப்படி புனிதமான கண்ணியமான ஒரு தினம் தான் நோக்கி வர ஈக்குது முடியுமான அளவுக்கு அந்த தினத்தை ஹயாத் ஆக்குங்க யாரெல்லாம் அஜ்ஜும் போறதுக்கு ஆசையோட ஆர்வத்தோடு ஈக்கிறோமோ மவுத்துக்கு முன்னால ஒரே ஒரு தடவையாவது அந்த வீட்டை காபாவ கண்ணால பார்க்கக்கூடிய பாக்கியத்தை ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா நம்ம அனைவர்களுக்கும் வழங்குவான யாரெல்லாம் ஹஜ்ஜுடைய கடமையை பிரயாணத்தை மேற்கொண்டு இருக்கிறாங்களோ பிரயாணங்களை கபூல் செய்வான அதே போல மாதத்தில் தினத்தில் அல்லாஹு தாலா தந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு அமல் ஒன்று அல்லாஹு தாலா வலியுறுத்தார் சுருக்கம் என்னென்றா இந்த அமலுடைய விஷயத்தில் அதிகமானவங்க அந்த அமலுடைய பதாயில் என்ன என்று தெரியாம அந்த அமலை செய்றார் அந்த அமலுடைய சட்ட திட்டம் என்ன என்று தெரியாமுடைய அல்லாவுக்கு நெருக்கமாக்குற அமல் உதுஹியாண்டா இமாம் நவ் ரஹத்துறாங்க இந்த அமல் துகாவுடைய நேரம் ஆரம்பிக்கிறதால இந்த அமலுக்கு பெயர் உதுஹியா முதலாவது விளங்கணும் குர்பான்ண்டா என்ன உதுஹியாண்டா என்னன்னு விளங்கினா தான் ஒரு நன்முஸ்லிம் முஸ்லிம் அல்லாத ஒரு சகோதரன் எங்களுக்கு வந்து கேட்டா இது சம்பந்தமா விளங்கப்படுத்த தெரியும் எங்களுக்கு குர்பான்ண்டாவே என்னன்னு தெரியா உதுகியாண்டாவே அர்த்தம் தெரியாண்டா எங்களுக்கு ஒரு காலமும் அதை விளங்கப்படுத்த தெரியாது முதலாவது விஷயம் ாரளே அவர்களே அதே போல இந்த அமல் நீங்க யோசிக்க கூடாது நேற்று உருவாக்கின ஒரு அமல் இந்த ஆடு மாடு அறுக்கிறது இந்த மாடு அறுப்புடைய அமல் இது இன்றைக்கு நேற்று உருவாகின் அமல் இது ஆதிபிதா ஆதமலை காலத்துல இருந்து இது ஒரு காலமும் உருவாகின இது நாங்க விடயங்கள் ஆடு மாடு அறுப்பு என்று எங்களுக்கு தெரியும் ஆதமலை ரெண்டு மகன்மார் தே ரெண்டு பேருடைய விஷயமும் குர்ஆன் உங்களுக்குச் சொல்லுது வத்லு அலைஹி நபாஅ பனி ஆதம் பில் ஹக் இத் கர்பா குர்மானன் ஃபத் கபில் மின احدஹிமா வலம் யத் கபல் மின அலகர் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் இந்த ஆதம் அலைஹி ஸலாத்துடைய ரெண்டு மகான்மாரும் ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கிறதுக்காக வந்து சண்டைப் பிச்சா இந்த நேரத்தில் அல்லாஹுத்தாலா அவளுக்கு கட்ட வேண்டு போட்டான் நீங்க ரெண்டு பேரும் ஆடு ஒவ்வொரு ஆடு எடுத்துட்டு வாங்க ஒரு மலைக்கு மேல குர்பானுக்காக வேண்டி எந்த ஆடு அல்லா எடுத்துக்கொள்றானோ அவர் தான் அந்த பெண்ணை தீர்மானம் முடிக்கணும் குரான் இந்த சம்பவத்தை பேசுது அல்லாஹுவின் நல்லடி யார்களே அல்லாஹ் குரான்ல செல்றான் ஒத்தருடைய அமல் கபுல் செய்ய பட்டிச்சி இனொத்தருடைய அமல் கபுல் செய்ய படல்ல அந்த ஆடை அல்லாஹு தாலா அப்படியே மேலே உயர்த்தி கொண்டான் மானத்தின் பக்கம் அப்படியே உயர்த்தி கொண்டார் என்னாஹு நல்லடி யார்களே இந்த ஆடு ஆடு தெரியுமா அல்லாஹுடைய காலத்துல அவங்க ஜிப்ரீல் அலிசலாம் வந்து கொண்டு வந்து கண்முன்னு அறுக்க அந்த ஆடுதான் இந்த ஆடு இது ஆரம்பிக்கப்பட்டது ஆதம் அலைத்துடைய காலத்துல இது இன்றைக்கிலே துருவாகிறாமல் அல்ல இது ஒரு மாட்ட குபான் குடுங்குவி நல்லடி யார்களே இது காலம் காலம் புராதன் அமல் இது பழமையான ஒரு அமல் கண்ணியமிக்கு அல்லாகுவி நல்லே அருமையானவர்களே எவ்வளவு பெரிய பிரச்சனைகளுக்கும் இஸ்லாத்துல தீர்வுகளை காண்றதுக்கு பயன்படுத்தின ஒரு பழமையான அமல் தான் குர்பான் இந்த உம்மத்துக்கு அல்லா சொல்ல போகல சொல்ற எப்படி உங்களோட ரப்ப தொழுங்களோ ரப்ப தொழுங்க அதே போல குர்பானும் கொடுங்கன்னு சொல்லு குரான் என்ன கல்லாகுவி நல்லடி யார்களே அருமையானவர்களே எனவே குர்பானுடைய அமலுடைய விஷயத்துல யாரும் கேட்கவானம் கேட்கவானும் இந்த குர்பானுடைய காலம் ஆரம்பிச்சிட்டா துல் ஹைஜாவுடைய மாதம் வந்துட்டா அதிகமான கேள்விகள் உருவாகி கொண்டே இருக்குது வந்து கேட்கிறாங்க குருபான் கடமையா எங்களுக்கு நாம குருபான் கொடுக்கணுமா முன்வைடமையா இல்ல அதிகமானவ கேக்குறான் ஒவ்வொருத்தருக்கும் குர்பான் அந்த இடத்துல கடமையாகும் அப்படி இல்லையா பத்தாவது நாள் பதினோரு பவுண்ட் தங்கம் அப்படி இல்லையா எண்பத்தி ரெண்டரை கிராம் தங்கத்துக்கு யாரு சொந்தக்காரன நீக்கிறாங்களோ அப்படி இல்லையா வெள்ளி ஆறுநூத்தி கிராம் அல்லது அதுக்கு பொறுமதியான சல்லி கிட்டத்தட்ட முப்பத்தி இதுக்கு அவங்களுடைய குடும்பத்தின செலவு போக அவங்களுடைய தேவைகள் போக முப்பத்தி மேல் மீச்சமாக இருந்தா இவங்களுக்கு குர்பான் கடமையாகும் இப்ப இந்த நேரத்தில் அதிகமானவங்க வந்து கேட்கறாங்க அதற்கு எங்களுக்கு கடனு கடமையா கடன் கேக்குறாரு பாவம் ஒன்று செய்யற அதுக்கு பத்து நாள் அடிச்சுட்டு வாரேன் அதுக்கு பாக்குற அல்ல அது ஒன்றும் பாக்குறல்ல குருபான் என்று வந்துட்டான் கடன் ஒன்று இந்த கடனை வச்சுக்கொண்டு குர்பான் கொடுக்கணுமா கடன் ரெண்டு வகை உலமாக்கல் எழுறாங்க அதுல முதலாவது வகை என்ன தெரியுமா அவசரமா கொடுக்க வேண்டிய கடன் அந்த அவசரமா கொடுக்க வேண்டிய கடனை வச்சுக்கொண்டு இவர் குருபான் கொடுத்து கடனாளி பிரச்சனை பண்ணுவார் என் கடனை முட்படுத்தோனும் குர்பான் கொடுக்க தேவல்ல அப்படி இல்லையா இவர் சில கடன்களேக்கு உள்ள கொடுத்தா போதும் ஒரு லட்சம் எடுத்திக்கிறார் மாசம் பத்தாயிரம் கொடுத்தா போதும் பத்து மாசத்துல கடன் முடிஞ்சு இப்படியான கடன் இதுக்கு பத்தாயிரம் கொடுத்துட்டீங்களா குர்பான் கடமையாகும் இந்த கடனை வச்சுக்கொண்டு கேள்வி கேட்க முடியாது எங்களுக்கு குர்பான் கடமையான்னு சரி அதிகமான கேட்கிறாங்க இந்த காலத்துல யங் ஜெனரேஷன் எங்களுக்கு வளரக்கூடிய வாலிப்பர்கள் வாலிப்ப பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கும் குர்பான்ண்டா என்னான்னு சரி மிச்சம் வாலிப்ப பிள்ளைங்களுக்கு சரி அவங்களுடைய அப்படியே தலைகள் கழுவப்படுவது அவங்களுடைய அப்படியே பிரெயின் வாஷ் பண்ணப்படுவது அப்படி சொல்லி கொடுக்குறாங்க இல்ல ஏன் இப்படி ஆடு மாடு ஏன் இந்த மாதிரி செய்றீங்க கண்ணியமி கவாகுவி நல்லடி ஆறுகளே இந்த கேள்வி இந்த கிணத்து வரல இந்த கேள்வி சகாபாக்கள் இந்த கேள்வியை கேட்டாங்க மஹாதிஹில் யார சூழல் என்ன இதுல ஆடு மாட வருஷம் வருஷம் அறுக்கிறோம் என்ன யார் சூழல் ஒரே வார்த்தையில தான் சொன்னாங்க பதில் சுண்ணத்து வீர்க்கும் இப்ராஹிம் ஓட வாப்பா இப்ராஹிம் அலி சலாத்துடைய சுனத்தைண்டா சில நேரத்தில் நாங்களும் கேள்வி கேட்கிறோம் இப்ராஹிம் அலி சொல்லாம் செஞ்சதால நாங்களும் செய்யணுமா இப்ராஹிம் அலை ஹத்னா செஞ்சதாலதான் நாங்களும் ஹத்தனா செய்யறோம் இப்ராஹிம் அலைங்க அதுக்கு பின்னால சகாபாக்கேனா இந்த குருபானால் எங்களுக்கு ஒரே வார்த்தையில தான் பதில் ஒவ்வொரு முடிக்கும் ஒவ்வொரு பாவங்கள் மன்னிக்கப்படும் ஒவ்வொரு முடிவுக்கும் சொல்றாங்க அல்லாவுக்கு நாங்க கொடுக்கற ஆச்சரியமான ஒரு அன்பளிப்பு தான் குர்பான் கொஞ்சம் அன்பளிப்பு ஆனா குர்பானுடைய விஷயத்துல நாங்க குர்பான் எடுக்கிறோம் எடுத்து அல்லாவுக்காக வேண்டி அறுக்கிறோம் குரான் அல்லா உங்களோட ரத்தமோ சதையோ அல்லா பாக்குறல்ல அதெல்லாம் நீங்க தின்னு பிரச்சனை இல்ல ஆனா உள்ளத்துல தக்குவாக்குதா நான் உள்ளத்துல தக்குவா ஈக்கிதா இல்லையா இத பாக்குறதுதான் குருபான் கண்ணியமிக் அல்லாஹரி நல்லடி யார்களே இமாம் அவங்க விலங்கப்படுத்துறாங்க ஒரு மனிதன் ஒரு குர்பான் ஒரு ஆட்ட மாட்ட அறுத்து குர்பான் குடுத்து அதுல ஒரு பங்க சாப்பிட்டாலும் பிழை இல்லைன்னு சொல்றான் சுபகான அவ யோசிங்க எவ்வளவு ஆச்சரியமான அன்பளிப்பு நாங்க திண்டாலும் பிழை இல்லை என்றா அப்ப குர்பான் யாருக்கு எங்களுக்குதான் அல்லாஹ் பார்க்கறது தக்குவாவை மட்டும்தான் வேறொண்டும் இல்லை கண்யமி அல்லாஹுவி நல்லடி யார்களே அருமையானவர்களே அதிகமானவங்க இந்த காலத்துல சின்ன பிள்ளை கொண்டு விடுறாங்க வந்து சொல்றாங்க ஹதரத் குர்பான் குடுக்க நீயத்தை வச்சிருந்தோம் ஆனா ஒன்னரை லட்சம் தான் கையில் எயிக்குது நாங்க பார்த்தோம் வார வருஷம் இன்ஷா அல்லா பெரிய ஒரு மாடு எடுத்து குருபான் குடுப்போம் என்று பார்த்தோம் கண்ணியமிக் அல்லாஹுவி நல்லடி யார்களே மாட்டுக்கு சல்லி இல்லையா குர்பான் அமல உடவான ஆட்டுக்கு வார்பான் லாக சிறந்த குர்பான் ஆட்டு குர்பான் நபிசல்லாஹூ அலி வசல்லமோ மதியனால பத்து வருஷம் இந்தாங்க வாழ்ந்த காலத்துல குடித்த குர்பான்கள் அதிகமானது ஆடுதான் அல்லாஹுவி நல்லடி யார்களே அருமையானவர்களே சில தப்சீர்ல உலமாக்கல் பதிவு செய்யப்பட்ட விடயம் நான் ஆரம்பத்துல சொன்னதை போல இப்ராஹிம் அலேஹி சலாத்து வசலாம் இறக்கிட்டு வந்தது ஒரு மாட்ட அல்ல ஒரு ஒட்டகத்தல்ல ஒரு ஆட்டை கொண்டு வந்துதான் குர்பான் கொடுக்குமாறு இப்ராஹிம் அலிஹா இப்ராஹிம் அலி சலாத்து வசலாத்துக்கு அல்லாஹு தாலா அதனால ஆடு குர்பான் அது கேவலம் இந்த காலத்துல ஒரு விஷயம் உள்வாங்கப்பட்டீது என்ன தெரியுமா எங்களோட வீட்டுக்கு முன்னுகிற ஒரு மனிதன் பெரிய ஒரு மாடொண்டு கொண்டு வந்து நிப்பாட்டிக்கிறாரு நாங்க கொண்டு போய் இந்த ஆட்டை நிப்பாட்டினேன்னு சொன்னா அது ஒரு ஜாய் நோண்டியே எங்களுக்கு கொஞ்சம் அசடு இந்த காலத்துல போட்டி தக்குவாக்கு அல்ல மாட்டுக்கு போட்டி அவன் பெருசு எடுத்தா அதை விட நான் பெருசு எடுக்கணும் இவன் எடுத்தா நான் எடுக்கணும் போட்டி போடுங்க மாட்டுல அல்ல தக்குவால போட்டி போடுவோம் தக்குவாலதான் போச்சு காசு வாழ்க்கையிலே அருமையானவர்களே சொல்லு சொல்ல போங்க அவங்க மௌத்துக்கு முன்னால நான் மௌத்தாகினத்துக்கு பின்னாலே தொடர்ச்சியா எனக்காக வேண்டி ஒரு அமலை செய்யுங்க சொல்லி ஏவின ஒரு அமல் தான் குர்பான் அலிரதிய கையில அடிச்சவங்க சொல்லிட்டு போனாங்க அலி நான் ஒவ்வொரு வருஷம் வருஷம் பொருபான் கொடுக்கக்கூடிய நேரம் ஏண்ட பேரிலையும் பொருள் கொடுங்க அல்லாஹுவி நல்லடி யார்களே கித்தாபுல உலமாக்கல் பதிவு செய்றாங்க ஒவ்வொரு வருடா வருடம் அலிரதிய சந்தர்ப்பத்தில் ரசூல் செல்லு அழிவு செல்லும் அவர்களுக்கும் சேத்தொரு ஆடு கொடுப்பாங்க என்பதாக அறிவாயத்துக்களை வந்தீங்க அப்ப யோசிங்க இந்த அமல் எவ்வளவு முக்கியமான ஒரு அமல் அழிக்கும் எனவே கண்ணியமிக்களே அருமையானவர்களே அதுக்கு அடுத்த கட்டம் நான் ரொம்ப சுருக்கமாக விலகப்படுத்துறேன் ஆடு மாடுகளை தெரிவு செய்யக்கூடிய நேரம் முக்கா எல்லாரும் தெரிவு செஞ்சு ஈர்ப்பிங்க இருந்தாலும் இன்னும் ஒரு தடவை வெரிஃபை பண்ணிக்கோங்க வயது வராம ஆடு மாடுகளை அடுக்க போவானம் வியாபாரிகள் ஆயிரம் கதை சொல்லுவாங்கதான் அன்பான வியாபாரிகளுக்கு ஒரு வேண்டுகோள் ஒரு நாளும் பொய்ய செல்லி ஆவாரம் செய்ய இது ஒரு வியாவம் என்று பார்க்க வானம் இது ஒரு அமல் சும்மா ஒன்னரை வருஷம் ஈக்கிற மாடை வந்து ரெண்டு வருஷம் என்று சொல்லி விற்கவானம் இது ஒரு அமல் ஏனென்றா வரக்கூடியவர்களுக்கு தெரியாது சில கட்டங்கள்ல இமாம் நபித்துல ரொம்ப எழுதி ஒரு ஒட்டகமாந்து அஞ்சு வயசு பூர்த்தி ஆறாவது வயதுல காலடி எடுத்து வைக்கணும் ஒரு மாடாக இருந்தா அது ரெண்டு வயது பூர்த்தி மூணாவது வருஷத்துல காலடி எடுத்து வச்சுக்கோம் ஆடு ரெண்டு வகைக்குது ஒன்று மைண்டு பான் இந்த மைஸ் ஆடு வெள்ளாடு இந்த ஆட்டுக்கு ரெண்டு வருஷம் பூர்த்தி மூணு வரு மூணாவது வருஷத்துல காலடி எடுத்து வச்சு போதும் அதே போல தான் என்று செம்பரி ஆடு இதுக்கு ஆறு மாதம் பூர்த்தியாகினா போதும் பெருப்பமாகிக்குதான் இந்த ஆடை அறுக்க முடியும் மத்துபடி கண்ணியமி கல்லாகவி நல்லது யார்களே வயதுகள் பூர்த்தியாக அறுக்கவானம் உலமாக்கழிக்கிறாங்க கேளுங்க வயதுகள் பூர்த்தியாக அறுத்தீங்களா அது உவகியாவாக குறுபானாக கபூலாகாது சும்மா ஒரு அறுப்பாக தான் கணக்கெடுக்கப்படும் அந்த இடத்துல கண்ணியமி கல்லாகவி நல்லார்களே அதுக்கு அடுத்தது ஆடு மாட பேசு பாருங்க நேர்ல சிலவங்க போன் எடுத்து பாக்குறாங்க ஆடை போட்டோ ஒண்ணு போடுங்க மாட்டுல போட்டோ சைக்கிள போடுங்க அந்த பக்கம் போடுங்கால போடுங்க கொம்பு பக்கத்தை போடுங்க பிண்டுக்கால போடுங்க அடியால் ஒரு போட்டோ போடுங்க முடிஞ்சிடலாம் எல்லாம் சரி இப்ப அவர் சுத்தி பாத்துட்டார் நேர்ல போய்த்து பார்க்கல கண்ணியமி கல்லாகவி நல்லடியார்களே மிருகங்களை நேர்ல போய்த்து பாருங்க முள் புல்லா பூர்த்தியாக பாருங்க எல்லா இடங்களையும் பாருங்க அந்த பிராணிகள் உடல் உறுப்புகள் சேதமாக இருக்குதா கண்ணியமி கல்லாகுவி நல்லடி ஆறுகளே இது பெரிய ஒரு டாபிக் இது இது பெரிய ஒரு சப்ஜெக்ட் ரொம்ப சுருக்கமாக பேசுறது அந்த மிருகங்கள் எப்படி இக்குது உடல் உறுப்புகள் சேதமாக கொம்புடஞ்சிக்குதா இல்லையா கொம்பு உடஞ்சதுக்கு ரெண்டு சட்டம் உடைஞ்ச கொம்பு மாமிசத்தை கிழிச்சு ஈந்தா மாமிசத்தை அப்படியே இலக்க செஞ்சு அந்த மாமிசம் அப்சட் ஆக ஈந்தா அந்த ஆடு மாடு குர்பான் கொடுக்க முடியாது அப்படி இல்ல தானாக உடஞ்சிருந்தா பிரச்சனையில குருபான் குடுக்கலும் அதே போல பட்டல் எடுத்து மாறுங்க ஒன்று ரெண்டு பல்லு புளிந்தீக்கும் எல்லா பல்லும் விழுந்து ஆடு மாடு குர்பான் கொடுக்கலா அது தகுதி இல்லாதது இதெல்லாம் நாங்க எல்லாம் கவனிக்கணும் நேர்ல போய்த்து குருபான் வேண்டி அந்த பிராணியுடைய ரத்தம் பூமியில விழுகிறதுக்கு முன்னால எங்கட வாழ்க்கையில இயக்கிற எல்லா பாவத்தையும் அல்ல மன்னிக்கிறான் அப்படியான அமல் இருந்தா இதை நாங்க போன்ல பாக்குறது முறை அல்ல இத நேர்ல போய்த்து பாக்கணும் கண்ணியமில்லாக நல்லாறுகளை அருமையானவர்களே இதுக்கு தான் இந்த அமல் விசேஷம் என்று தான் கூட்டு குருபான் என்ற அடிப்படையில சரி ஆடு மாடுகளுக்கு பங்கு சேருங்க என்றான் கண்ணியமி கல்லாகுவின் அருமையானவர்களே ஏன் என்றா வாழ்க்கையில முழு வாழ்க்கையில மனுஷன் ஒரு தடவை சரி இந்த அமலை செய்யும் இதுக்குதான் கூட்டு குருபான் என்ற அடிப்படையிலும் இந்த அமல் செய்யப்படுவது அப்ப கூட்டு குருபான் எப்படி உருவாகிச்சு புதேசியாவுடைய உடன்படிக்கையில நபிசல்லாஹு வலைவசல்ல உம்ரா செய்யலாம் போச்சு இந்த நேரம் ஹஜி கொடுக்கணுமே அந்த நேரத்துல நபிசல்லாஹூ சஹாபாக்களுக்கு சொன்னாங்க ஒரு மாட்டுக்கு ஏழு பேர் சேருங்க ஒரு ஒட்டகத்துக்கு ஏழுல இருந்து பத்து பேர் கூட்டு சேருங்க இப்படித்தான் குர்பான் உருவாகிச்சு கூட்டு குர்பான் இதை வச்சுதான் உலமாக்கள் அப்படியே நேர்முகமா எடுத்தாங்க ஒரு மாட்டுக்கு ஏழு பேர் ஒரு ஒட்டகத்துக்கு ஏழுலேருந்து பத்து பேர் பங்கு சேரேலும் கண்ணியமி நல்லடியார்களே அருமையானவர்களே ஆனா கவலை என்ன தெரியுமா கவலை என்ன தெரியுமா வசதி ஈக்கிறவங்க ஒரு பங்கு முப்பத்தையாயிரம்டா ரெண்டு பங்கு மூணு பங்குன்னு சேர்றாங்க வைத்து காரணம் கேட்டா சொல்றாங்க கூட பாத்தல் கிடைக்குமே அதுக்காக வேண்டி சேருவோம் குரான் செல்லுது இறைச்சி நோக்கமே இல்லை என்று சரி ஆனா எங்கடம் அவ்வளவு செல்றாங்க இறைச்சி தான் நோக்கம் என்று சரி அப்ப எப்படி அந்த அமலை கொண்டு தக்குவா எதிர்பார்க்கறது பாசலும் தக்குவா எப்படியாவது ஒரு தடவை செல்லுது ஆனா நாங்க இறைச்சுதான் நோக்கம் அந்த இடத்துல நீயே விலை ஆகும் அதனால வசதி ஈந்தா முதலாவது கடமை குர்பான் கொடுக்கறதுக்கு முதலாவது ஒட்டகம் குரூபான் குடுக்க ஒட்டகம் தனியா கொடுங்க ஆஹ் மாடு குடுக்க மாடு தனியா ஆடு தனியா குடிக்கலும் ஆடு தனியா தனித்தனியா குடுக்கிறது சிறந்தது தனியா போகவா அடுத்த கட்டம் தான் இஸ்லாமியது ஒன்னாவதுல இரண்டாவது அஞ்சாவதுல எப்பயும் கூட்டா தான் செய்யணும் இந்த அமல் அஞ்சாவது தான் இப்படிதான் நாங்க யோசிக்கிறோம் கண்ணியமி கல்லாகவி நல்லடி யார்களே அருமையானவர்களே தனியா கொடுக்கறது தான் சிறந்தது வசதி இல்லாத கட்டத்துல கூட்டு செய்யறது வசதி உள்ளவங்க யாரும் கூட்டு செய்றவாங்க தனியா தனியா கொடுக்கறதுதான் நல்லா விரும்புறாள் அதே ஆடு மாடுடைய குறப்பாடுடைய விஷயத்துல கவனம் செலுத்துங்க அதனுடைய கண்களை பாருங்க குருடாயிருந்தா கொடுக்கல அந்த கண்கள் எப்படி செக் பண்ணணும் என்று சொல்லியும் இமாம்கள் விளங்கப்படுத்துறாங்க வலது பக்கம் இடது பக்கம் அசடாவீங்கன்னா வலது பக்கம் போய் தட்டி பார்க்கணும் உலமாக்கள் கிட்ட கொஞ்சம் போய் இது படியுங்க எங்களுக்கு ஆடு மாடு செக் பண்ண தெரியாவா கையோடு ஒரு ஆளி கூட்டி கொண்டு போவோம் பிரீத்த இந்த கொஞ்சம் பாருங்க தரத் மாடை கொஞ்சம் பாருங்க வயசு பூர்த்தி ஆண்டு பாருங்க குறப்பாடுகள் இதுதான் பாருங்க கொஞ்சம் நேர காலத்தை செலவழிச்சு கொஞ்சம் கூட்டிட்டு போங்க பிரீத்த கொண்டு போய் இது காட்டுங்க பார்க்க தெரியாவா தெரிஞ்சொத்தருக்கு பார்க்கணும் அதுக்கு அடுத்த கட்டத்தான் மிக முக்கியமான விஷயம் தான் அறுப்புடைய நேரம் அறுப்புடைய நேரம் கவனமாக நடந்து போகும் யாரும் கோவிச்சு கொள்ள வானம் இந்த அருப்புடைய விஷயத்துல மிச்சம் பேர் பிள இந்த அறுப்புக்கு முன்னால ஆடு மாட கெற்றாங்க பராமரிக்கிறாங்க சாட்டிட்டு போறாங்க அவரும் கணக்கெடுக்கிறார் இல்ல அந்த ஆடு மாடு திண்டிச்சா குடிச்சிச்சா ஒன்றும் தெரியா கொழும்புல நடந்த சம்பவங்கள் தான் ஆடு மாடு அறுத்து பார்க்கக்கூடிய நேரம் கொடல்ல பொலி பேக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் அப்ப இதெல்லாம் அந்த ஆட்டு மாடுக்கு சொல்ல வேணுமா கண்ணியமிக்க அவர்களே இதெல்லாம் கவனிக்கிறது எங்களோட கடமை இதுதான் இஸ்லாம் எங்களுக்கு செல்வது என்ன தெரியுமா நீங்க ஆடு மாடு நாள் அல்லது பத்து நாள் அந்த ஆடோ மாடோ மிருகம் உங்களோட ஈக்கோணும் ஏழு அல்லது பத்து நாள் அந்த ஆடு மாடு உங்களோட பல மஹபத்தும் நான் செல்னது யோசிப்போம் என்ன ஆடு மாடோட மகபத்தை கேளுமா கண்டியமிக்கு அல்லாஹவி நல்லடி யார்களே இந்த குர்பான் பூர்த்தியா விளங்கணும் இப்ராஹிம் அலித்து விளங்காது இப்ராஹிம் அலி மாசம் ரெண்டு மாசம் பூர்த்தியாகின பிள்ளை அல்ல எட்டு வருஷம் கண்ணியமாக இரக்கத்தோட பாசத்தோட கொஞ்சி வளர்த்த புள்ளையே தான் குர்பான் கொடுக்க சொன்னாங்க ஆனா அல்லாஹ் எங்களுக்கு அப்படி சொல்லல்லே அல்லாஹ் சொல்றான்னு ஒரு ஏழு நாள் இல்லாட்டி பத்து நாள் ஆடு மாடோட பழவுங்க இறக்கமாயிரிங்க அந்த ஆடு மாடு அன்போட பாசத்தோட கண்ணீரோட இயக்குமே இப்பதான் நீங்க அறுக்கும் ஏன் அப்பதான் பவாகி மலை தியாகம் எங்களுக்கு விளங்கும் எட்டு வருஷம் அறுத்தாங்களே உள்ளத்தை கல்லாக்கி கொண்டு எங்களுக்கு பத்து நாள் பழவிய கல்படுவது எட்டு வருஷமே வர தியாகம் ஆகிக்கும் இ சும்மா அல்ல கண்ணியமிக்கவர்களே இது வருஷா வருஷம் சும்மா அறுக்கிறது சும்மா அல்ல இது இதுக்கெல்லாம் அல்லாஹுத்தால ஆன்மீகத்தை வச்சுக்கிறான் பொறுபான்ல அதனால ஆடு மாடை பராமரிங்க கூட வச்சுக்கோங்க அன்பாக தின்ன கொடுங்க அன்பாக குடிக்க கொடுங்க யாரும் டிஸ்டர்ப் பண்ணாம பார்த்துக்கோங்க அதிகமான இடங்கள்ல ஆடு மாடை கண்டு இல்லாத போல பெரியோரு கூட்டம் சுத்தி பார்த்து கொண்டிருக்கிறான் மாட்டை அந்த மாட்டுல என்னத்தை தான் பாக்கிறதோ தெரியா பார்த்து கொண்டே இருக்கிறாங்க அமல் குண்டு அமல் செய்யறதுக்கு டைம் இல்ல கொரானோத டைம் இல்ல தொழுறத்துக்கு டைம் இல்ல ஆடு மாடு ஒரா வரா சும்மா நின்று பார்த்து கொண்டிருக்கிறாங்க கண்ணியமி கல்லாகுவி நல்லடி யார்களை அருமையானவரை அடுத்த கட்டம் இதோடு நான் முடிச்சு கொள்றேன் அதுக்கு அடுத்த சட்டம் மிக முக்கியமானதுதான் அறுப்புடைய நேரம் கவனமா இருக்கு இது சும்மா கலஸ்காற்ற இடம் அல்ல எல்லாரும் சுத்தி நிற்கிறாங்க இவர் கத்தியொண்டை எடுத்துட்டு போறார் யார் அறுக்கிறது யார் அறுக்கிறது அந்த அவர்தான் இஸ்ராயல் அலை சலாம் இவர் பெரிய ஒரு கத்தியொண்டை தூக்கொண்டு போறேன் இது எல்லாத்திடம் முன்னுக்கும் நாங்க கலஸ்காற்றம் இது அருப்புடைய சட்ட திட்டங்களை படிக்க சுவாச குழாய் ஜீரண இந்த ரெண்டு ஒரே தடவை அந்த இடத்துல குத்துறல்ல அறுபடணும் அறுபடல்ல சட்டம் அந்த மாட்டுக்கு அந்த மாட்டை புதைக்கணும் அறுப்புடைய சட்டம் தெரியாது கத்திய வச்சா இருக்கிறல்ல கூட்டு குர்பான் என்ற பெயர்ல கோவிக்கவானம் கோவிச்சு கொள்ளவானம் கூட்டு குர்பான் என்ற பெயர்ல ஏழு பேர் சேர்ந்து மரம் வெற்ற மாதிரி ஒரு மாட்டை வெட்டுறாங்க அப்படி வெட்டவானு அதுக்கு இஸ்லாம் அனுமதி கொடுக்கல கன்னியமைக்கவர்களே ஏழு பேர் சேரும் ஒரு வரட்டத்தை கத்திய பிடிச்ச ஒரு ஒத்தர விஷயம் தெரிஞ்ச ஒத்தர இருக்கும் சுவாசக்குழாய் இந்த ரெண்டு விஷயங்களும் அந்த இடத்துல அறுபடுவோம் ஒரு மாட்டுக்கு முன்னால மாட்டை பெரட்டவானும் ஒரு மாட்டுக்கு முன்னால கத்தி எடுக்கவானும் ஒரு மாட்டுக்கு முன்னால கத்திய தீட்டவானும் இப்படி பல அறிவுரைகளை இஸ்லாமியங்களுக்கு சொல்லி தருவதேன் ஒரு மிருகத்தோட நடந்து கொள்ற முறையை வச்சும் அல்லாஹுத்தால நாங்க சொர்க்கவாதியா நரகவாதியா தீர்மானிச்சிருவா பூனையை கெட்டி ஒரு பெண் அரகத்துக்கு போனா நாய்க்கு தண்ணி கொடுத்த ஒரு பெண் சொர்க்கத்துக்கு போனா அதனால மிருகங்களோட நடந்து கொள்ற முறையை வச்சும் அல்லாஹுத்தால சொருக்கவாதியா நரகவாதியா தீர்மானிப்பான் கனியமி அல்லாஹவி நல்லடியார்களே அல்லாஹுடைய கூடிய அமல்களோ பக்குவத்தோட பேருதலாக செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தால நம் அனைவர்களுக்கும் வழங்குவானாக பாவங்களை மன்னிப்பாயாக குற்றம் குறைகளை மன்னிப்பாயாக எங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கி எங்களுடைய அன்பு தாய் தந்தையுடைய பாவங்களை மன்னிப்பாயாக எங்களுடைய இறுதி முடிவை நல்லதாக்கி வச்சிடுவாயாக எங்களுடைய ரோஹர்களை கேட்பற்றிடுவாயாக For more Islamic lectures and useful information visit